நீங்க என்ன பண்ணை பாடணும் அப்படி தொடங்கும் போதே பாடுவார் இனிய பண்களை பாடும்படியான அருமையான பெருவாய் சரி முன்னல் நிறையும் எப்பொழுதும் ஒருத்தர் பார்த்து சொன்னார் எப்போ பெருமானுடைய வாய் எப்படி இருக்கும் என்றார் பெருமானுடைய வாய் எப்படி இருக்கும்னா ஒரே முப்பத்தி ரெண்டு தெரியவும் தெரியாது முப்பத்தி ரெண்டு தெரியும்படியே சிரிக்கவும் மாட்டார் அதுக்காக வாயுன்னு வந்துட மாட்டார் அப்போ சிரிக்கவும் மாட்டார் உம்முன்னு இருக்க மாட்டார் பின்ன எப்படின்னார் கோவை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பார்த்தவர்களா அப்பர் சுவாமிகள் அதனால வமும் அந்த புருவத்துக்கு சொன்னார்வத்தை வர்ணிக்கிறதெல்லாம் பெண்களுக்கு தான் வர்ணிப்பாங்க இங்கேயும் ஆனால் அப்பர் சுவாமிகள் நடராஜ பெருமானுக்கு வர்ணித்தார் அது எது குனித்த புருவமும் குமிழ் சிரிப்பும் அந்த பல்லனுடைய நுனி தெரியற மாதிரி அந்த புன்முருவல் இருக்கும் ஒரேரியா வாய் திறந்து சிரிப்பதோ ஒரேரிய வாய் மூடி கொண்டு இருப்பதோ இல்லாமல் அந்த புல் சிரிப்பாக இருந்த சிரிப்பும் அது என்ன கும்மி சிரிப்புனா உதடெல்லாம் குவிஞ்சிருக்கும் ஆனால் சிரிப்பா இருக்கும் நமக்கு என்ன உதறு மூடிச்சுன்னா போரடிக்கிறோன்னு நடுத்தான் உதறு எல்லாம் ஃபுல்லாக திறந்துருந்தா சிரிக்கணும்னு நினைத்தான் ஆனால் பெருமானுக்கு மட்டும் உதலெல்லாம் மூடி இருக்கும் ஆனால் சிரிப்பாக குமின் சிரிப்பும் அப்படின்னா அந்த பல்லனுடைய நுனி மட்டும் இல்லை ஏச தெரியும் அப்படி சிரித்த முகமாம் நம்முடைய பெருமானுக்கு அப்புறம் முன்னகையும் கிண்கினி சூழ் பாதமும் பாதமலரும் காலைல எப்படின்னாரு திருவடி அதில் கிண்கிணி கட்டப்பட்டிருக்குது அது அப்படியே ஒழித்துக் கொண்டே இருக்கும் ஒழித்துக்கொண்டே இருக்கும் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவா என்று சொன்னாரு சிலம்போடு கூட இருக்கும் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவா நடந்தாலே அந்த ஒரு ஒலி அப்படி கேட்டுக்கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட என்னன்னாரு பாதுகையும் பாதுகை பாதகை என்ன அது அல்லவா பாதகை என்ன என்ன அது அப்படியே போகுதுங்களா அதுக்கு மேலே வேண்டாம் ஆனா அங்கே வைணவத்தில் பாதுகா பட்டாபிஷேகம் என்று முழங்க அந்த பாதைக்கு அவ்வளவு பெரிய மதிப்பு ராமபுரனுடைய அந்த பாதைக்கு அவ்வளவு மதிப்பு பரதன் அந்த பாதையை வாங்கினான் வாங்கின பிறகு என்ன பரதா என்ன கையில் வச்சிருக்கேன்னார் எம்மையும் தருவனை இரண்டும் இந்த இரண்டு எது தானாரு இம்மையல்ல மறுமையல்ல அம்மையில் தருவனாவுக்கு எல்லாவற்றையும் தருகின்ற என்னதுன்னு சொல்ல பார்த்தீங்களா எம்மையும் தருவன இரண்டும் நல்கினான் அதான் பார்வை இல்லைங்களா ரொம்ப அருமையான அதற்கு நேர் தமிழ் சொல் தெரியா தொடுதோல் தொடுதோல் அப்ப ரப்பர்லாம் கிடையாது சுவாமி அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க காலை எப்பொழுதும் தொட்டுக்கொண்டே இருக்கிற தோல் தொடுதோல் சீக்கொல் டூ அது அல்லவா எனவே பாதுகையும் கையில் என்னன்னாரு பாலி கொள்காலும் நாலு வீட்டில் பிச்சை எடுக்கிறதுக்காக கையில் ஒரு பாத்திரம் சிவசிவ பாலி கொள்கலும் கொண்டு ஆனால் எப்படி வந்தார் தெரியுமான்னார் அசல் மாமது மருகன் மாதிரி மாமா வந்தார்னார் அது யார் மாப்பிள்ளை மாதிரி மாப்பிள்ளை யாரு மன்மதன் மாப்பி மாதிரி வந்தாராம் மருகன் இது அம்மாமா இறதி மாதர் கணவன் என வந்தார் ஆனால் இறதி மாதர் கணவன் சொன்னால் மன்மகன் எப்படி வருவான்னா கருப்பு வச்சுக்கிட்டு வில்ல வச்சுட்டு வருவான் அந்த அழகில் மன்மன் மருமகன் மாதிரி ஆனால் ஒரு தவவே இடம் கொண்டு வந்தார் அப்படி வந்தாராம் எங்கே தாரகாவனத்து முனிவருடைய இல்லங்கள் வந்தவண்ண இதோ முதல் வீடு முனிவருடைய மனைவியர் அடுத்த வீடு முனிவருடைய மனைவி அப்படி அப்படியே இருக்கிறாங்க பரிசையாக கையில் என்ன வச்சிருக்கிறார் பாலி கொள் காலனும் பிச்சு எடுக்கும்படியான பாத்திரம் அதை வச்சிருக்காங்க அதனால் அப்படியே வந்தார் வந்தவர் அப்படி நின்றார் முதல் வீட்டில் நின்ன உடனே உள்ளிருந்து ஓடி வந்தால் அந்த பெண் வந்தால் உணவு போடலாம்னு வறந்தா உணவு போடுவதையே மறந்துவிட்டான் தன்னை மறந்தாள் தன் நாமம் கெட்டாள் தலைப்பட்டாள் நங்கை தலைவந்தாளே அப்புறம் சுவாமியுடைய அனுபவம் அல்லவா முன்னும் அவனுடைய நாமம் கேட்டாள் அங்கிருந்து அகச்சுவை பாடுறாங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா இதாக பொருள் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள் பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள் பெயர்த்த அவனுக்கே பிச்சியானாள் அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள் அகன்றாள் அகலிழத்தார் ஆச்சாரத்தை தன்னை மறந்தாள் தன் நாமம் கெட்டாள் நங்கை தலைவந்தாளே ஒரு பெண் தாய் தந்தையர் வீட்டில் இருந்து தன்னுடைய கணவன் வீட்டுக்கு சென்றால் இத்தனையும் மறந்துடலாம் நாமெல்லாம் பெண்ணை பெற்றவங்க தான் இந்த அனுபவங்களை எல்லாம் நாம் பார்த்து தான் அனுப்பிச்சோம் தன்னை மறந்தால் தன் நாமம் கெட்டால் ஆமா தன்னையும் மறந்தா நீங்க எந்த ஊரில் வாழ்க்கைங்கன்னு கேளுங்க பிறந்த கூட்டம் சொல்லுறோமா நான் வளர்ந்த கூட்ட சுட்டுமா கேட்க பிறந்த கூட்டம் என்னை கல்யாணம் பண்ணி போச்சோ அன்னைக்கே விட்டுட்டோம் மைனஸ் இனி பிளஸ் கணவன் வீடுதான் தன் நாமம் கெட்டாள் இனிஷியலே மாறி போகுது அவ்வளோதான் கல்யாணம்ன்ற வரைக்கும் நம்ம இனிஷியல் இருக்கு கல்யாணம் ஆனவொன்ன தன் நாமம் கெட்டாள் சரி அப்பாவுக்கு உடம்பு சரியும் இல்லை அம்மாவுடம்பு சரியும் இல்லை ஆனால் அதே நேரத்தில் கணவன் ஆறு உடம்பு சரியும் இல்லை எங்கே இருப்பாவ அங்கே தான் இருப்பார் அங்கே தான் இருக்கு வேணும் நானே அதான் இல்லைம்மா அவர் கிடக்கிறாரு கலப்பில் சாப்பிட்டுக்கிட்டோம் எனக்கு இருன்னு சொல்ல மாட்டோம் சொன்னால் தந்தை அல் சொன்னால் தந்தை அல் எந்த தந்தையும் சொல்ல மாட்டோம் நாம் எவ்வளோ கட்டிடம் பட்டாலும் அந்த அம்மா பா பாப்பாளு தான் கூட என்னப்பா உங்களை விட்டுட்டு ஒன்றும் இல்லைப்பா என்ன நேற்று நல்லா இருக்குது என்று கொஞ்சம் தன்னை வலிமை வளர்த்துக்கிட்டு மாப்பிள்ளையை பார் மாப்பிள்ளையை பார் மாப்பிள்ளையை பார் பிள்ளைகளாம் படிக்க படிக்கணும் அதை பாரு அதை பார் சொல்லணும் தந்தை அப்படிப்பட்ட பாசம் இந்த அனுபவத்தை ரொம்ப அருமையாக சொன்னவர் அப்பர் சுவாமியல்லாம் ரொம்ப அற்புதமான பாட்டம் எனவே இப்போ இந்த பெண்கள் உள்ளிருந்து வந்தார்கள் யாரோ பிச்சை கேட்க வந்தாங்கன்னு கையில் எடுத்துகிட்டு வந்துது வந்த அந்த திருமேனியை பார்த்த உடனே தான் கையில் இருக்கிறதாங்க அதில் போடணுங்கிறதோ மற்றதோ மறந்துடுது பேச்சு கொடுக்குது இதுவரைக்கும் ஒளி இனிமே ஒலி ஒலியும் ஒலியும் நான் சும்மா சொல்கிறேன்னு நீ விழிங்க நீங்களே ஆமாம் சார் இப்போ எங்கே வந்துட்டார் அந்த முனி அந்த வீட்டுக்கு வந்துட்டார் வீட்டுக்கு வந்தது ஒளி யார் பரம்பரள் வந்திருக்குனா இனிமே ரெண்டு பேரும் உரையாடுவது ஒலி ஒலியும் ஒலியும் நான் தப்பா சொல்றேன் இப்ப பாருங்க என்ன சொல்றாருண்ணா மாடாமாயில் ஆன யார் எங்கள் வாழ இணை தருதி என்றார் இந்த பொண்ணு என்ன பண்ணா சாதம் மற்றதெல்லாம் எடுத்து கலந்துட்டு வந்தவ அப்படி போடுறதுக்கு வந்தபோது சாதம் போடுறதுக்கு முன்ன கையில் இருக்கிற வளையல் எல்லாம் அதில் விழுந்துட்டு என் சாமி சாதம் போடும்போது கையில் இருக்கிற வளையல்களும் நேர்களை திருக்குறளை கலைக்கிறோம் தன்னன் துறைவன் தனந்தமை நம்மிதும் முன்ன உணர்ந்த வலை இந்த ஆடவரை கண்ட மாத்திரத்திலேயே அடையணும்னு நினைப்பு அதனால் கையழைச்சது கையழைத்த உடனே ஃபிட்டாக போட்ட வளையல்லாம் என்ன அப்படி தானும் அதனால உணவாக அந்த அம்மா போட்டாங்க இல்லை கையில் இருக்கிற வளையலை தீபாவளிக்கு போட்ட வளையல் ஏமா போட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கணவன் என்ன பண்ணார் கேட்டால் நிறைய போட்டுக்கோ நல்லா அழகாக போட்டுக்கோ வேண்டியதை போட்டுக்கோ எவ்வளோ ரூபாய்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதனால இதை இதுல இருந்து இதுவரைக்கும் அடிக்கிறது இப்போதான் தீபாவளி போட்ட வளையல் அப்படியே நான் எல்லாம் தனி விழுந்த உடனே அம்மா கேட்குறாங்களா ஐயா என் வளையலெல்லாம் விழுந்துட்டு அதை கொடுங்கலேன்னு கேட்டதான் அன யார் எங்கள் வளையினை தருதி என்றார் சாமி நாங்கள் இதெல்லாம் போடும்போது வளையல் விழுந்துட்டு அதை எடுத்து கொடுத்துடுங்க நீங்க சாதம் மட்டும் எடுத்துங்க பந்தவர் எப்படி வந்திருக்காரு தவக்கோலமையை தவிர மறு மாப்பள மாறி வந்திருக்கிறார் அதனால இவங்களுடைய அந்த கற்பு நிலையை என்னங்கறது அறிவிதாரு அன்றி கை அம்பொன் வாழையும் பெய்வார் ஓ ஆமா அல்ல காடல் வீடம்மா என்றான் உங்கள் உள்ளதென்றான் ஐயா வளையல குடுத்துட்டு போங்க அது உங்க கழுத்திலேயே இருக்குது அப்படின் என்ன பொருள்னா வளையல்னு ஒரு பொருள் வலையின் சங்கு சங்குன்னா சங்கு போன்றது கழுத்து எனவே உங்க கழுத்து உங்ககிட்ட இருக்கு இது விட்டடிக்க ஆரம்பிச்சிருக்க என் வளையினை தருதிருன்ன உடனே ஆகா வளையின்னா சங்கு சங்கு போன்றிருக்கிறது உங்களுடைய உறுப்புல கழுத்து உங்க கழுத்து உங்ககிட்ட இருக்குமா என்கிட்ட கேட்கறீங்க இது ரொம்ப படிக்கணும் தான் இது மாதிரி ஒரே ஆர முடியும் சரி தடமாதி கொம்பனாரியம் காலை இனித்தருதிரியாரு அப்படி சில பேர் உணவு கொடுக்கும்போது இடுப்பில் இருக்கிற ஆடையே ஒன்று ரெண்டு நான் வந்து போயிடுச்சு சுவாமி நாங்கள் போடும்போது எங்களுடைய ஆடை நிகழ்ந்து கலைன்னா ஆடை ஆடையை கொடுங்க ஆடாடா அது உங்கள் முகத்திலேயே இருக்குது அப்படின்ட்டான் கலைன்னா முகத்தை எப்படி சொல்லுவோம் சந்திரனுக்கு சொல்லுவோம் சந்திரன் எத்தனை கலை உடையது பதினாறு கலை உடையது அதனாலதான் வளர்ந்து தயாரேன் எனவே என் கலையினை தருதினு ஆடைன்னு சொன்னாரு அதுதான் உங்க முகத்திலே இருக்கே அப்படின்ட்டு அறிந்து எம்மை சேர்மின் என்ற நிறைய சுவாமி சந்தர்ப்பம் இடையின்னா சந்தர்ப்பம் சந்தர்ப்பம் சரியான நேரம் சுவாமி நீங்க எங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு போலாமே அப்படின்னு சொன்னாரு தான் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு இல்லை அதுக்காக அதுதான் வேற ஒண்ணும் இல்லை படி தலைகள் என்னது இமாச்சலத்தில் இருக்க என்னது மானசுரவில் இருக்கீங்க போடுவன்ட்டு உங்கள் கற்பத மண்ணாகரி பார்த்தீங்களா அதனால் நல்ல சந்தர்ப்பம் சுவாமி நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரலாமேன்னு கேட்ட இடை என்ன அர்த்தம் இடை என்ன இவர் என்ன சொன்னார் அதுதான் உங்கள்கிட்டயே இருக்கேம்மா இடைன்னா இடுப்பு இல்லை இடுப்பு உங்கள்கிட்டயே இருக்கு எங்கிட்ட வந்து கேட்குறீங்க எனவே அவங்க சொன்னது சந்தர்ப்பம் இவர் சொன்னது இடையினா உறுப்பு இது சிலை இடையாகவே வச்சு பேசுகிறார் சரி அடுத்தது மரநாளார் அகதேர் பண்டை வண்ண மீந்தை இல்லிற் செல்ல வீடை அளித்தாருள்மின் என்றார் சரி நான் வளையலும் தரமாட்டேங்கிறீங்க ஆடையும் தரமாட்டிக்கிறீங்க ஒன்னும் தரமாட்டேன் உன்னோட கொண்டு பேசுகிறீங்க இந்தாங்கய்யா இல்லை எங்கள் வளையல தந்துடுங்கய்யா விடை கொடுங்க நாங்கள் வீட்டுக்குள்ளே போகிறோம் அப்படின்னாங்க எங்களுக்கு விடை கொடுங்கள்னு அது கடல் தானில் உறங்கும் என்றார் எங்கேயோ போயிட்டார் வரைஞ்சது வினுவார் விடையின என்ன காளை காளை எது எங்கள் பெருமான் ஏறி அமர்கின்ற காளை எங்கள் பெருமான் ஏறி அமருகின்ற காலை திரிபுரம் போகும்போது யார் காளையாக இருந்தார் திருமாலே காளையாக இருந்தார் எனவே அது கடல் உறங்கும் என்றார் விடைங்கிறதுக்கு திருமால் என்று உரை செய்து திருமால் ஒரு காலத்தில் இவருக்கு அந்த ஊர்தியாக இருந்தார் எனவே விடையினை எங்கிட்டே மாதிரி இருக்குது அது கடலுக்கும் நாராயண் நாராயண் அப்படின்ட்டு நாராயண நாரம்னா தண்ணீர் அயனம்னா படுத்திருப்பது எனவே தண்ணீரில் படுத்திருப்பவன் கடலில் துயில்வன் ஞான சம்பந்தம் இருக்கு அப்படியே தமிழாக்கம் பண்ணால் நீரினில் துயின்றோன் சொல்லியிருக்கேன் நாராயணம் என்ற சொல்லுக்கு அருமையான தமிழாக்கம் நீரினில் துயின்றோன் நாரம் தண்ணீர் அயனம் தூங்குதல் எனவே நீரினில் துயின்றோன் அதுக்கு என்ன அருமையான சொல்லு நாராயணம் இது அருமையான மந்திரம் பைனோர்களுக்கு அல்ல எனவே என்ன சொன்ன உடனே விடையினை தருதிருந்தான்னு சொன்ன உடனே அந்த விடையெல்லாம் கடல் எல்லாம போய் உறங்கும் சொல்லிட்டாங்க நங்கயர் காபாலிக்கென்றும் நடுவீலை போலும் என்றார் அங்க ஒண்ணு அடுத்த வீட்டில் அடுத்த வீட்டு இந்த மனுஷன் பாருங்கயா நடுநிலைமை இல்லாம பேசுறார் சுவாமி அப்படின்னா நடுன நடுவு அர்த்தம் இன்னொரு நடுனா பெண்களுடைய உறுப்புல இடை நடுவில் இருப்பது இடைதானே அது அப்படத்தில் இருக்கிறதோட எங்ககிட்ட இல்லாம இல்லம் நடுவு எங்கிட்ட இப்படி இருக்கும் எங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு இருக்கோ இல்லையோன்னு இருக்கும் அதுல அவடத்துல இருக்க போகிட்டார் இல்ல இடை என்று இப்படி ஏ பிச்சு பேசுறாரு மங்கையர் ஆடிகள் நெஞ்சம் கற்போலும் என்றார் ஏ இவ என்னடி நெஞ்சு கல்லாட்டு இருக்கு நாமெல்லாம் பெண்கள் இப்படி பாடா பாடுபடுறோம்னாரு இல்லம்மா கல் என்கிட்டிய கல்லை என்றார் என்னடி விடை பொருள் செப்புன கலசம் கலசம் போன்றது மார்பு எனவே அந்த செப்பெல்லாம் உங்ககிட்ட இருக்குமா இப்படி பேசும்போது என்ன செய்யறது கருத்தாத வன்கொல் ஐய கந்தாரம் ஏ என்றார் அவங்க என்ன கேட்டாங்க ஐயா உடம்பெல்லாம் சிவப்பா இருக்குது கழுத்து மட்டும் கந்தரம் கழுத்து கழுத்து ஏன் கருப்பா இருக்குங்க கந்தரம்னா கழுத்துன்னு ஒரு பொருள் கந்தரம்னா மேகம்னு ஒரு பொருள் அதனால ஓ மேகம் கருத்து இருக்கா மழை பொடியறதுக்காக அப்படின்னு ஏயா உங்க கழுத்து கண்ணுகரியன்னு கேட்டா இவர் என்ன ஆமா அதான் நான் நல்லது மேகம் கருத்தா இருக்குது நேற்று மீண்டும் குண்டை சுட்டி காற்று அடிக்கிது மலை யாழ மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னது மழை வரப்போகுது நல்லதுதானம்மா அப்படின் ஆம் ஒரு தவறு யாவதீர் உத்தரம் என்றார் என்னைய வந்து பேசுறதெல்லாம் உன்ன எடக்கு உத்தரம்னா விட இப்படி சொன்ன முன்னாரு உத்தரம்னா சொல்லுகிற பதில் விடையின் அர்த்தம் இன்னொன்னு உத்தரம்னா வடக்கு திசையின் அர்த்தம் பெருமான கண் விழிக்குள்ள இவங்க உருவம் தெரியுது யாரு இந்த பெண்கள் உருவம் தெரியுதுதான் சுவாமி உங்க கண்ணுக்குள்ள வச்சிருக்கீங்களே அந்த உருவத்துல உருவத்தோட என்னையும் ஒருத்தியா வச்சுக்க கூடாதா கேட்டார் என்னையும் ஒருத்தியா வச்சுக்க கூடாதா கேட்டார் தானேய நக்கனும் தானேய நன்னார் கண்ணீடை கண்டு நகைத்து நம்மின் மிக்க அவர் உள்ளார் விழித்து அவர் நின்றான் திரும்ப நல்லா கண்ணப்படி திறந்து பச்சுக்கிட்டு இதுல நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க எத்தனை பேர் இல்லைன்னு சொல்லுங்க நம்ம ஒன்று சொன்னு சொல்ல பதினஞ்சு பாட்டு பதினஞ்சு பாட்டு பாடியாக சொன்னவர் கொஞ்சம் தள்ளிடுவோம் தள்ளிடுவோம் நீர் அவிழ்த்த பூங்கலையை மீள உடுத்து மின்னும் பால் யாங்கண் மையல் நோய் உழப்ப நோக்கி கடுத்த மர்மூனி யா முன்னும் கையில் எடும் என்றார் நாளைையிடுமென்று அதெல்லாம் போன போது நாங்கள் போகும் சாதம் போடும்ப எல்லாம் வளையல் விந்துட்டதுதா இடுப்பில் இருந்த மேகலை விழுந்துட்டது எங்கள் துணியெல்லாம் விழுந்துட்டது எங்கள் கணவன் வந்துடுவார் வந்தா எங்களை கோய்ச்சிக்குவார் இதெல்லாம் கொடுத்துட்டு நீ போய நீ போயா என்ன எல்லாம் நாளை தருவோம் அப்படின்ட்டு போட்டு எல்லாம் நாளை தருவோம் பார்த்துட்டு இந்த மனுஷன் பேசவும் மாட்டேங்கன்னா இது பண்ண மாட்டாங்க எல்லாம் எடுத்துகிட்டு வர போயிட்டான்னு என்ன பண்ணுறேன் எடுத்துகிட்டு போட்டா சரி இப்பொழுது உடனே அவங்க வீட்டில் இருக்கிற கணவன்மார் வந்தாங்க அவங்களாம் முனிவர்கள் முக்காலமும் உணர்ந்தவர்கள் அதனால் என்னன்னு கேட்டார் அப்படியே பார்த்தாங்க என்ன ஒரு மாதிரி எல்லாம் ஆமாம் அந்த இவர் அவங்க முக்காலம் உணர்ந்தவங்க நல்லா தெரியும் சரிங்களா புகழ்நுவலை முக்காலமும் நிகழ்பறிவன் நிலையுரைத்தன்று இலக்கணம் அவர்களுக்கு அறிவர்னு பேர் அறிவர்னால் முக்காலத்தையும் அடிகின்ற வருங்க புகழ்நூல முக்காலமும் கடந்த காலம் நிகழ்காலம் இனி எதிர்காலம் எனவே இப்போ வந்தது யார் ஆமாம் சிவபெருமான் வந்தான் பிச்சேழா வந்தான் இதெல்லாம் போய் எல்லாம் மண்ண அவரை போய் விரும்பிட்டது இதான் உங்கள் கற்பா அப்படின்ட்டு நீங்கள்லாம் மதுரையில் போய் கன்னி பெண்களாகவே பிறக்க அப்படின்ட்டான் அவன் சாணம் கொடுவாங்கள முனிவர்களில் வராங்களே இதுவோ இப்பொழுது இங்கே இருந்த தார்காவனத்து முனிவர்கள் முனிவருடைய வீட்டில் இருந்த அத்தனை பெண்களும் நேராக இங்கே போய் மதுரையில் போய் செட்டியாறு குளத்தில் எல்லாம் வணிகர் பெண்களாக பிறந்துட்டோம் பிறந்து உடனே கேட்டாங்க பெருமா என்னைக்குமே இந்த என்னைமே சாபம் விமோச்சனம்னு சொல்லுவாங்க இந்த புராணங்களில் இப்போ அகலியை கூட கல்லானால் எப்போ சாமினா ராமன் வருவான் காதம் கால்படும் பட்ட உடனே வந்துடும் அது அது என்றைக்குமே அது உண்டும் அல்லவா ஆமாம் என்ன பண்ணுறது ஒன்று என் ஒரு இருள்னா அதுக்கு விடுவென்னு ஒன்று உண்டுல்ல வா அதனால எப்போனர் எல்லாம் நானே வந்து வளையல் போட்டுவிடம் போன்ட்டேன் நான் போயிட்டேன் இப்படியாக எல்லோரும் போய் சென்று இப்பொழுது மதுரையிலே வெறும் கன்னி பெண்களாகவே இருக்கிறார் பார்த்தார் இதெல்லாம் நான் வந்து என்ன தெரியுமா கொஞ்சம் வரலாறாக விட்டுட்டேன் இப்போ அங்கே போனேன் அங்கே போய் யாருன்னாரு வணிக பெண்களாக பிறந்தார் அப்படின்னா இந்த வணிகர் பெண்களாக பிறந்தார்னு சொன்ன உடனே போற போக்கள் உடைய பரிஞ்சோதி முனிவர் ஒரே ஒரு குறிப்பு தந்தார் நம்ம வேணும் தான் சொல்றேன் கந்த முல்லைத்தார் வணிகர் காதல் மகளிராய் பிறந்தார் வணிகருடைய மகளிராக பிரிந்தார் பிறந்தார்னு சொல்லணும் முல்லை மாலை அணிந்த வணிகர் மகளிராய் பிறந்தார் என்று சொன்னார் ஏ அந்த கால அமைப்பிலே வணிகர்கள் முல்லை மாலை எப்போ அணிவார் முல்லை மாலை அணிவார் நம்ம திருத்தொண்ட தொகையில் ஒரே ஒரு அடியவருக்கு அந்த முல்லை மாலை சொன்னார் சுந்தரமுன் சுவாமிகள் அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன் வணிகர்கள் நமக்கு வந்து இதில் பெரிய பிராணத்தில் காரைக்காலம் யார் வணிகர் மூர்த்தியார் வணிகர் அமர்நீதியார் வணிகர் இப்படி வணிகர்கள் பலர் இருக்கிறாங்க ஆனால் இந்த வணிகரில் ஒரே ஒரு வணிகருக்கு மட்டும் முல்லை மாலை சொன்னார் நம்முடைய சுந்தரமுன் சுவாமிகள் ஏன்னா அந்த மரபு தெரியுனுங்கிறக்கா அல்ல முல்லை அமர் கே அடியேன் அமர்நீதி நாயனார் வணிகர் மரபு அவர் முல்லை மாலையை மலராக கொண்டு மாலையாக கொண்டு அணிந்தவர் என்று சொன்னார் அந்த முல்லை இங்கே சொன்ன அந்த வணிகர் குளத்தில் பிறந்தார் என்று சொன்னார் இப்போ என்னாச்சுனர் இப்பொழுது அவர்களெல்லாம் அந்த கண்டிப்பெண்களாகவே இருக்கும் பொழுது பெருமான் மீண்டும் வருகிறார் முன்னே வந்த பெருமான் அங்கேயும் ஒரு பாட்டு இங்கே ஒரு பாட்டு எப்படி வர்றார்னர் கங்கை கரந்து அங்கே வந்தது வேறு கோலம் இங்கே வர்ற கோலம் அண்ணவா கங்கை கறந்து தலையில் கங்கையை கொஞ்சம் நேரம் அம்மா நீ வீட்டில் கொஞ்சம் நாள் இருந்தார் எப்போ சாமி அப்படம் போயிட்டு வந்துடுறேன் இரும்பு இருக்க வச்சுக்க மாணி கண் கரந்து ஒரே கருப்பாக இருந்ததா அது எல்லாம் மற்ற இடமெல்லாம் சிவப்பு சிவப்பாகவே சரி நூதற்கண் கறந்து இவர் வெளியில் போறப்போதுனா அவ்வளோ லேசில்ல இத்தனையும் மாற்றிக்க வேண்டியிருக்கு டெஸ்ட் மாற்ற வேண்டியிருக்கு நூதற்கண் கறந்து எல்லாருக்கும் ரெண்டு கண்ணு இதுக்கு நெத்தியில் ஒரு கண்ணு அதை வேற மறைக்க வேண்டியிருக்கு பெரியவங்க புறப்படுறதுனா லேசாக இருக்க இதை வந்துருக்கிறார் வந்து கொண்டு இருக்கிறார் வந்து வந்து வந்து விட்டார் என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்கணும் அப்போ தானே அதை மாண்டு மிகுன்னு அர்த்தம் சிவ சிவ சவிக்குறிப்பினும் விட்டுவிடுங்க அதனால் அதனால் பெரியவர் வர்றாருன்னு சொன்னால் அவர் மாமா நீங்கள் பெரிய இடத்துல எப்படி ஆனால் அவங்க எவ்வளோ இது இருக்குது பாருங்க உடம்பை அத்தனையும் மறைக்க வேண்டியிருக்கு அதனால் ஒவ்வொன்றா மாத்திரா யார் மாத்திர பதிஞ்சது மணி பேர் மாத்திரா அட்ரஸ்ஸைங்களா கங்கை கறந்து மணி கண்டம் கரந்து நுதர்க்கன் கறந்து ஒரு பால் மங்கை வடிவும் கறந்து தலையில் இருக்கிற பெண்ணை இன்னைக்கு கீழே உட்காந்துருமா சேரில் உட்காந்துருமாரு உடம்புலயே ஒரு அம்மா நான் இந்த கொஞ்சம் ஒரு ஒரு ஐந்து நிமிஷம் நீங்கள் வெளியில் போயிட்டு வரணும் நீங்கள் சேர்லையே உட்காந்துருக்க பேன் போடா பேன் போடா அப்படின்னா எல்லாம் பேன் போட்டு ஆனால் போறீங்கன்னு கேட்க மாட்டாங்க கேட்கப்படாது போகும்போது எங்கே போறீங்கன்னு கேட்டால் அதே அவசரணும் பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கோம் இது புறப்படும் போது எங்கே போறீங்கன்னு கேட்டால் சீக்கல் டூ ஏதோ அனர்த்தம்னு அர்த்தம் நீங்கள் ஓட்டுநர் பதில் சொல்ல மாட்டாங்களே நீங்கள் ஓட்டுநரே ஐயா இது எத்தனை மணிக்கு மயிலாடுதுறை போகிறோம்னு சொன்னால் மேலே ஏன்னா அதுவே அவங்க அவசரம் பண்ண சரியா கோமாவடம் சொல்லுவாங்க அதெல்லாம் போகிற நேரத்துக்கு போக உட்காருங்க ஏன்னா அதுவே ஒரு அவசரம் பண்ணிக்கிறேன் இல்லைன்னு வச்சு நிற்பாது டயர் போட்டுதுன்னா யாரும் போது இந்த அந்த ஆள் மணிக்கு போகணும்னு கேட்டால் எத்தனை மணிக்கு போகணும்னு கேட்டாய் உங்களுக்கு மனசுல ஆசை இருந்தாலும் நம்ம கூட புறப்படும் போதே கேட்டு போவோம் ஒரு பகுதியில் இவங்க ஒரு பகுதியில் நிறைய சம்பிரதாயம் வளர்ந்தே போச்சு இப்போ எல்லா பேருந்துகள்லேயும் விநாயகர் சுப்பிரமணி விநாயகர் லட்சுமி சதவசதி இல்லாமல் இல்லையே தந்தை பெரியார்லேயும் இருக்கு எல்லாம் பாக்க மேடம் எங்கள் முரு நீக்கமர நிற்கின்ற பரிபூரண ஆனந்தமி தாய்மானார் தான் வென்றார் எங்கள் அப்பா எங்கள் கட்சி தான் வென்றது நீ என்னமோ இல்லை இல்லைன்னு பேரெல்லாம் வச்சிங்க அங்கே தான் கேட்டால் எங்கள் எந்த பேருந்திலும் அருமையாக நம்ம போய் வாங்கிக்கலாம் மாட்டிருக்கு என்னமோ அப்பா தான் இருக்குது ரெண்டு பேர்களை சேரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அதுலையும் இருக்கு சில பேர் என்ன அதில் போறதுல அருமையாக அங்கே கோயில்கள் தான் நிறுத்தி ஊது ஊற்றி கொள்ளு தூக்கிட்டு வருது நன்றாகவே இருக்கிறது இப்போ ஒரு ஒரு விதத்தில் இவங்க கருத்தே போயிட்டு சிவா அதனால மங் கைவாடியும் கறந்து என்ன வேண்டியது கையில் எப்போ மான் வச்சிருப்பார் உழையும் கறந்து மான கொஞ்சம் அழுத்து ரெண்டு புள்ள போட்டு இங்கே திருங்கிட்டு நாடு மழுவும் கறந்து அவருக்கு முத்தளை சோளம் உண்டு அதையும் நீக்கி அந்த மழவிடையூர் அங்கநழகராக ஒரு வணிகர் வேற்றுமை தலையில் இருக்கிற கங்கையம்ானையும் சோளத்தையும் உடம்புலயே ஒரு கூறார் இருக்கிற பெண்ணு அந்த பெண்ணெல்லாம் நீக்கிவிட்டு இந்த பூமி செய்த தவம் அவள் தன் தலையில் சூடும்படியாக பாதமலரை வைத்து நடந்து வந்தா திருவடி அல்லவா திருவடி அல்லவா அதனால நான் திருவடிக்க அப்படி சொல்ல எனவே இப்படியாக நடந்து வந்தார் வந்தால் பண்டு முனிவர் பன்னியர்பால் கவர்ந்த வலையே பட்டு வடம் கொண்டு தொடுத்து மீண்டு அவர்க்கே இடுவனும் உட்கோளினர் போல் அல்லவா என்னென்னா ஏற்கனவே நாம் வந்து அன்னத்துக்காக போய் உணவுக்காக போய் அவங்க கையில் இருக்கிற வலையெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் நமக்கு வாங்கிற பழக்கம் இல்லை அல்லவா அதனால் என்னென்னு கேட்டார் மீண்டும் அவளை போட்டு வந்துடுவோன்னு வந்துட்டாராம் அதனால் முன்னே கெடுத்தவனே கொடுத்து விட்டாண்டி இப்போ நம்ம கொடுத்தவனே கெடுத்து விட்டாண்டின்னு காலையில் சொன்னேன் இப்போ கெடுத்தவனே கொடுத்து விட்டாண்டி அல்லவா காலையில் எப்படி வளையல்லாம் இப்பொழுது மாலையில் அந்த வளையலை போட்டுவோன்னு சொல்லிட்டு அதே வளையல் வியாபாரம் பண்ணிவிட்டு எனவே வந்தாராம் வந்தால் அலந்தரியா நம்ம பண்டு முனிவர் பன்னியற்பால் கவர்ந்த வளையே பட்டுபடம் கொண்டு தொடுத்து ஒரு பழக்கம் இருந்தது நீங்கள் அதெல்லாம் இப்போ சொன்னால் தப்பு தான் ஆனால் சொல்வது வேணும் செட்டியாரன் வச்சுருக்கும்போதே ஒரு வந்து பட்டு ஒன்று துண்டு வச்சுருக்காங்க பட்டு என்னத்துக்குன்னு கேட்டிங்கன்னா யார் கையிலையும் அணியும் போது அவங்க கை படக்கூடாது படக்கூடாது அதனால் பட்டை போட்டு அப்புறந்தான் அவங்க மெதுவாக விலையில் சொல்லிடுவாங்க தீண்டக்கூடாதுங்கிறது உண்டு நீங்கள் தீட்டு வீட்டுன்னு அப்படி இல்லை ஒரு பெண்கள் கையே அவங்க தீண்டுவாங்க ஆனால் வந்து ஏன்னா இந்த இடத்துல போகும்போது கொஞ்சம் கடினம் இந்த இடத்துல எல்லாேருக்குமே கடினம் எல்லாமே இப்படி போகும்போது கொஞ்சம் இதாக இருக்கும் இப்போ அதை விட மீறிட்டாங்க வளையலே தாம் போட்டுக்கிறத விட அவங்க கைக்கு போகிறது க வாங்கி வச்சுருது முன்னே அப்படி இல்லை ஒரு நன்மை உண்டு அவங்களே போடும்போது இந்த மாதிரி போகலேன்னு வச்சுங்க வளையல் உடைஞ்சி போச்சுன்னா அவங்க பொறுப்பு இன்னொரு வளையல் போடணும் இப்போ இப்படி இல்லை வாங்கினதை நீங்கள் அஞ்சு வளையல் உடைஞ்சாலும் போட வேண்டியதான் அடுத்தபடியாக போய் வாங்க வேண்டியதான் அப்படி ஒரு பட்டு வச்சுக்காங்க அதே போல் ஒரு காலத்தில் இந்த மருத்துவர் சொன்னால் யாருன்னா மழித்தல் நீட்டல் செய்கிறவங்க தான் மருத்துவராக இருந்தாங்க மழித்தலம் நீட்டளம் பெரும்பாலும் அவங்க போய் கைப்பிடிச்சு பார்க்கணும்னு என்ன பண்ணுறது அந்த காலத்தில் அதெல்லாம் கொஞ்சம் மரபில்லை பட்டு வச்சுருப்பாங்க பட்டை போட்டு பார்ப்பாங்க பார்த்துட்டு இப்போ இது பேசுதுங்க இது சொல்லி ஆனால் அருமையாக சொல்லி இவர் மருத்துவம்லாம் அருமையாக நடக்கும் அதனால் இவர் அந்த பட்டும் கொண்டு பழைய கால சம்பிரதாயர் அப்படி எடுத்துக்கொண்டு தொண்ட தொடுத்தந்து மண்டு வணிக அருகில் வருகின்றார் பரம்பரையான வியாபாரியார் எல்லா தரும் போவார் இவருக்கு நோக்கம் வளையல் விற்பதல்ல இந்த பெண்களை கரையாற்றணும் அதனால மரபுல மட்டும் போது கூட விரக தூக்கிட்ட வெளிநாட்டில் இருந்து வந்தனும் அவன் வீட்டுக்கு ஒரு வீடு முன்னால விறகு வேணுமா விறகு அவன் நோக்கம் அவன் இயல்பான வியாபாரியில் எனவே இந்த வணிகர் தெருவில் கேட்ட உடனே மண்ணு மறையின் பொருள் உரைத்த மணி வாய் திறந்து வளை கொள்மின் என்னும் அளவில் இங்கேயும் பாருங்க அதான் கவிஞர் ஐயா இவர் வாயிலே அது வருது வளையல் வேணுமா வளையல் அப்படின்னு வருது என்ன வாயில மறைகளெல்லாம் வருகின்ற வாயில் இந்த வளையல் விற்கிறேன் கேட்டார் ஆமா பேசுவதும் திருவாயால் மறைபோலும் வாயிலிருந்து வருதெல்லாம் வேதம் அல்லவா எனவே வேதம் வருகின்ற வாயில வளையல் வேணுமான்னு கேட்டு வந்தார் இப்படி வர மண்ணு மறையின் பொருளுரைத்த மணிவாய் திறந்து வலை கொள்மின் என்னும் அளவில் பருவ முயல் இமடின் இசை கேட்டு எடுமையில் போல் துண்ணும் மணி மேகலை மிடற்ற இந்த வார்த்தை கேட்டுதான் கேட்டவுடனே அந்த மேகத்தினுடைய அந்த திரட்சியும் அந்த ஒலியும் கேட்டு மயில் எப்படி ஆடுமோ அது